அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து வருகிறோம் வினை திற்பம் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்துள்ளோம் பழியும் பாவமும் இல்லாத செயல்களை செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து தெளிந்த பிறகு அந்த எண்ணத்திற்கு செயல் கொடுப்பதற்கு மிகுந்த மனத்திற்பம் வேண்டும் அதைத்தான் இந்த அதிகாரத்தில் உபதேசித்துள்ளார் திருவள்ளுவெருமான் இவ் அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் சாரத்தை இப்பொழுது பார்ப்போம் முதல் குரட்பா வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற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 நீதி நூல்களை நன்கு ஆராய்ந்த பெரியோர்களின் முடிவு என்று சொல்லப்படுவது பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல்களை செய்யாமல் தவிர்த்தலும் தூய வினைகளை செய்யும் போது விதிவசத்தால் துன்பம் ஏற்படுமாயினும் மனம் தளராமல் இருத்தலும் ஆகிய இவை இரண்டின் நெறிதான் என்று மேலோர் கூறுவர் மூன்றாவது குரட்பா கடைக்கொட்கச் செய்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா தரும் ஒரு சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் பலருக்கு தெரியுமானால் அந்த காரியம் கெட்டுவிடும் எனவே யாருக்கும் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து அதனுடைய பலன் வரும்பொழுது மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்வதுதான் ஆண்மையாகும் அது இடையில் தெரிந்துவிட்டால் பலர் அதை செய்ய விடாமல் தடுத்து விடுவார்கள் ஆகவே அது பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு குரட்பாக்களில் வினை இயல்பு அதாவது ஸ்வரூபம் நேச்சர் உபதேசிக்கப்பட்டது நான்காவது குரட்பா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நாம் இத்தொழிலை இந்த விதத்தால் செய்வோம் என்று ஒழுங்குபட பேசுவது எல்லோருக்கும் எளிமையானதுதான் ஆனால் அந்த செயலை சொல்லிய விதத்திலேயே செய்து முடிப்பது என்பது எல்லோருக்கும் எளியது அல்ல அரியதுதான் ஆகவே இந்த நான்காவது குரட்பாவில் வினைத்திற்பத்தின் அருமை அதாவது அரிய தன்மை உபதேசிக்கப்பட்டது ஐந்தாவது குரட்பா வீரய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரை உள்ள எண்ணத்தினால் சிறப்பை அடைந்து மற்ற பண்புகளாலும் மாட்சிமையுடைய அமைச்சர்களது உறுதியான செயல் திறனானது அரசனிடத்தில் அல்லது தலைவனிடத்தில் செல்வத்தையும் புகழையும் உண்டாக்கி எல்லோராலும் நன்கு மதித்து பாராட்டப்படும் இந்த குறட்பாவில் வினைத்திற்பத்தின் சிறப்பு மேன்மை உணர்த்தப்பட்டிருக்கிறது ஆறாவது குரட்பா எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் செயலாற்றும் வழிமுறையை எண்ணுபவர் உறுதியாக ஆழ்ந்து எண்ணினால் அவ்வாறு எண்ணியதை எண்ணியபடியே அவர் அடைவர் இக்குரட்பாவில் வினைத்திற்பம் உடையவர் அடையக்கூடிய பயன் உணர்த்தப்பட்டிருக்கிறது உருவுகண்டு எள்ளாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சு அன்னார் உடைத்து இது ஏழாவது குரட்பா இந்த உலகமானது உருளைகளை உடைய உருளைகளை உடைய அப்படின்னா சக்கரங்களை உடைய பெரிய தேர்க்கு அதனுடைய அச்சிலுள்ள கடையாணி போன்ற செயல் திறமை உடையவரை இந்த உலகமானது உடைத்திருக்கிறது எனவே சிறிய உருவத்தை பார்த்து இகழாமல் அவருடைய செயலை போற்றி நடந்து கொள்ள வேண்டும் எட்டாவது குரட்பா கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனங்கலங்காமல் தெளிவுடன் செய்ய துணிந்த செயலில் சோம்பலையும் தாமதிப்பதையும் விட்டுவிட்டு செயல் புரிய வேண்டும் மன அமைதியுடன் தெளிவாக திட்டமிட்ட செயலை சோம்பல் இல்லாமல் தாமதமின்றி செய்துவிட வேண்டும் என்பது கருத்து ஒன்பதாவது குரட்பா துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை போது துன்பமாக சிரமமாக தோன்றினாலும் மனம் தளராமல் இன்பத்தை தருகின்ற செயலை மன வலிமையை வளர்த்திக்கொண்டு செயல்புரிய வேண்டும் எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் வினைத்திற்பத்துடன் செயலாற்றும் முறை கூறப்பட்டது பத்தாவது குரட்பா இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அறிவாலும் செயலாலும் உயர்ந்த பெரியோர்கள் செயல் ஆற்றலை வளர்த்துக்கொள்ள விரும்பாதவரை வேறு எந்த ஆற்றல் உடையவராக இருந்தாலும் மதிக்க மாட்டார்கள் இந்த குரட்பாவில் வினைத்திற்பம் இல்லாதவருடைய இழிவு குறைபாடு கூறப்பட்டது இவ் கருத்துகள் மீண்டும் சுருக்கமாக ஒன்று மனத்திற்பம் உடையவனே வினைத்திற்பம் அடைவான் இரண்டு உற்ற வினை ஊறுபட்டாலும் உள்ளம் கலங்கலாகாது. மூன்று எடுத்த வினையை அடக்கமாக வைத்தே இனிது முடிக்க வேண்டும் சொல்லியபடி செய்ய வல்லவனே எவரினும் சிறந்தவனாவான் ஐந்து வினைமாற்றி உடையவனை எல்லோரும் வியந்து போற்றுவர் ஆறு திண்ணிய நெஞ்சம் உடையவர் எண்ணிய யாவும் எண்ணியாந்து எய்துவர் ஏழு உருவில் சிறியவர் ஆயினும் வினை ஆட்சியில் சிறந்தவரே இவ்வுலகில் உயர்ந்தவராவர் செய்ய வேண்டும் ஒன்பது இடர் பல எய்தினும் இனிய வினையை துணிவோடு செய்க பத்து வினை திட்பம் உடையவனையே இவ்வுலகோர் விரும்பிக் கொள்வர் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்